ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு அபோஹுரேடாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உதயமாகும் நாட்களில் சிறந்தது அதாவது வெள்ளிக்கிழமையாகும் அன்றுதான் ஆதமலேகலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று நபிசல்லும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் எட்டு ஐந்து நானூறு